வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பதாவது செய்தி சேவை மே முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வைகாசி மாதம் பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் திருமங்கலம் ஜெயக்குமார் விக்ரமாதித்தன் தமிழக செய்திகள் எந்தவொரு சமூகத்திற்கும் தான் எதிரானவன் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் உள் தமிழகத்தில் இயல்பை விட நான்கு முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக் கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை திருவள்ளிக்கேணியில் வியாபாரியை மிரட்டி பணம் பறித்ததாக எஸ்ஐ மற்றும் தலைமை காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகள் முற்றிலும் மறந்துவிட்டன இதனால் சென்னை நகரில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது இதனை சமாளிக்க சென்னை குடிநீர் வாரியம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது வீராணம் ஏரி மற்றும் கல்குவாரிகளில் இருந்து தண்ணீர் கொண்டுவரப்பட்டு சப்ளை செய்யப்படுகிறது ஆனால் தண்ணீர் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியவில்லை என சென்னை குடிநீர் வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நாலாயிரத்தி ஒரு ஆசிரியர்களுக்கான உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதில் கடந்த ஜனவரி மாதம் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் பெயர் பரிந்துரைக்க கூடாது என்றும் மீறி அவர்களது பெயர்களை பரிந்துரைத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை எச்சரித்துள்ளது புதுடெல்லியில் நேற்று மாலை பிரதமர் மோடி அளித்த தேநீர் விருந்துக்கு தேனி எம்பி ஓ பி ரவீந்திரநாத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினால் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆந்திர முதல்வராக பதவியேற்ற ஜெகன் மோகன் ரெட்டி முதியோர் ஓய்வூதிய தொகை உயர்வு கிராமப்புற இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் வேலை வாய்ப்பு என அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக ஜே நட்டா நியமிக்கப்பட தகவல் வெளியாகியுள்ளது மத்திய சுகாதார அமைச்சராக ஜே பி நட்டா பொறுப்பு வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது டெல்லியில் உள்ள சரத்பவார் இல்லத்திற்கு சென்று அவருடன் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தி வருகிறார் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பை சரத்பவார் ஏற்க வேண்டும் என்று சிலர் வலியுறுத்தி வரும் நிலையில் ராகுல் சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் ஒரே ஒரு உராங்குட்டான் வகை குரங்கான பின்னி முதுமை காரணமாக நேற்று மரணமடைந்தது இரண்டாவது முறையாக பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் புல்மா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழா ஒரு வரலாற்று நிகழ்வு என புகழ்ந்துள்ளார் பாலிவுட் நடிகர் அனுப்பம் கேர் பாராளுமன்றத்தின் தற்காலிக சபாநாயகராக பாஜகவின் மூத்த உறுப்பினர் சந்தோஷ் தங்குவார் நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக மேற்கு வங்க அதிகாரி அர்னாப் கோஸ் மீது சிபிஐ தனது பிடியை இறுக்கியுள்ளது உலகச் செய்திகள் ஹங்கேரியில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகு விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் பலியானார் இருபது பேர் மாயமானார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்களில் கிழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நான்கு கப்பல்கள் மீது சில தினங்களுக்கு முன் அதிரடி தாக்குதலில் நிகழ்த்தப்பட்டது தாக்குதல் சம்பவத்திற்கு ஈரான் தான் காரணம் என்ற வாக்கில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் குற்றம் சாட்டியுள்ளார் மெக்சிகோவில் பேருந்தும் லாரியும் மோதிய விபத்துக்குள்ளானதில் இருபது பேர் பலியான பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மத்திய அமெரிக்க நாடான எல் சால்வடரில் சக்தி நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ரிக்டர் அளவுகளில் ஆறு புள்ளி பதிவாகியுள்ளது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து எதுவும் தகவல் வெளியாகவில்லை பெற்றோர்கள் புகைப்பிடித்தால் மறைமுகமாக நாற்பது குழந்தைகள் பாதிப்பு அடைந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது வணிகச் செய்திகள் வறுமை கோட்டு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்பட்டு வந்த பதினாலு கிலோ மதிப்புள்ள சிலிண்டரின் அளவை குறைத்து ஐந்து கிலோ சிலிண்டர்களாக வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் மோடியின் இரண்டாவது முறை பதவியேற்பு நாளான நேற்றின் எதிரொலியாக பங்குச்சந்தைகள் வருத்தம் உயர்ந்து காணப்பட்டது மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி புள்ளிகள் உயர்ந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி புள்ளிகளில் தேசிய வர்த்தகம் நிறைவானது தேசிய பங்குச்சந்தை நிப்டி எண்பத்தி நாலு புள்ளி எண்பது புள்ளிகள் உயர்வுடனும் பதினோரா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு புள்ளியில் வர்த்தகம் நிறைவு பெற்றது விளையாட்டுச் செய்திகள் நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பை போட்டியின் இரண்டாவது ஆட்டத்தில் வலிமை மிக்க மேற்கிந்திய தீவுகள் அணியின் பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்களை பாகிஸ்தான் எதிர்கொள்ளுமா என எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது நேற்று தொடங்கிய இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பையில் வரலாற்றில் முதன் முறையாக முதல் ஓவரை வீசிய சுழல் பந்து வீசாளர் என்ற சிறப்பை இம்ரான் தாயிர் பெற்றுள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவை நிறைவடைந்தன நன்றி வணக்கம்